குறந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் சொல்லுவோம் என்னோடு குழு வாசியங்கள் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் தெரிந்த தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுந்திருக்கிறவர்க்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புற ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பேசலாம் இங்க பேசுவீங்க பல வாரங்களாக புது உடன்படிக்கை என்கிற சத்தியத்தை எடுத்து போதித்துக் கொண்டு வருகிறோம் நாம் எப்படி புது உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறோம் இயேசுவின் மரணம் நம்மை ஒரு புது உறவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது நம்மை மாத்திரமல்ல எல்லா மாந்தரையும் எல்லா மனுஷரையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரையும் மனு தேவன் புது உடன்படிக்கைக்குள்ளே புது உறவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இதுதான் புது உடன்படிக்கையின் விசேஷம் வெறும் கிறிஸ்தவர்களையும் வெறும் யூதர்களையும் மாத்திரல்ல முழு மனுஷ குடும்பங்களையும் முழு மனுஷ கூட்டத்தையும் தேவன் தம்மோடு கூட சேர்த்து கொண்டார் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் தேவனை அறியாதவர்கள் என்றும் புறஜாதிகள் என்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா மனுஷரும் தேவனுடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு கூட ஒரு புதிய உறவுக்குலை கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இதை அறியாமல் இந்த உலகத்துல மனு குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் அதை நம்புறோம் அதை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை அறியாம இருக்கிறாங்க இதான் உண்மை இதுதான் காசிபிள் இதுதான் சுவிசேஷம் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் இனிமே உ நீ இப்படி ஆக போறேன்னு சொல்றது இல்ல நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறாய் என்பதை அவனுக்கு சொல்லணும் ஏன்னா அவன் அவன் அவன் விசுவாசத்துல எவ்வளவு குறை இருக்கலாம் அவனுடைய நம்பிக்கையில் எவ்வளவு குறை இருக்கலாம் ஆனா ஏசு செய்ததுல எந்த குறையுமே கிடையாது இயேசு அவனுக்காக ஒரு மனுஷனுக்காக உங்களுக்காக உங்களுடைய சந்ததிக்காக ஒருவேளை நம்பாம கூட செத்து போலாம் ஆனா அவனுடைய உண்மை அவனுடைய நிஜம் இஸ்ரியி அவனுடைய எது என்றால் தேவன் அவனுக்காக மறித்தார் அவனுடைய சந்ததிக்காக மறித்தார் ஆகவே புது உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்தது அந்த உடன்படிக்கை தான் முற்றும் முழுமையும் ஒளிந்து போயிற்று இயேசு சொன்னது போல திரும்ப வந்து கிபி எழுவதிலே முற்று முழுமையாய் உடன்படிக்கையை ஒழித்து போக பண்ணினான் இதுதான் சத்தியம் இதுதான் இந்த உலகத்துல நம்ம அறிந்து கொண்டு வாழ வேண்டிய சத்தியம் ஆனா நம்ம இப்படி போதிக்கிறது கிடையாது இப்படி போதிக்கிறது கிடையாது நம்ம எப்படி போதிக்கிறேன்னா நீ விசுவாசித்தாதான் ரட்சிக்கப்படுவாய்ன்னு சொல்றோம் நாம என்ன சொல்றோம்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அதை விசுவாசின்னு சொல்றோம் இருக்குறீங்களா நீ விசுவாசித்தாதான் ரட்சிக்கப்படுவேண்ணா அப்ப அவன் அவன் வந்து அவன் விசுவாசத்துல நிறைய குறை இருக்கு அவனுக்கே இப்ப கேள்வி வந்துரும் நான் உண்மையிலேயே நம்பிட்டனா உண்மையிலேயே முழுமையா நம்பி இருக்கிறனா நிறைய குறை இருக்கு அதனால அவன் விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்படல இயேசு மறித்ததுனால ரசிக்கப்பட்டிருக்கான் அந்த மரணத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்றத அவன் நம்பணும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதை நம்பணும் ரட்சிக்கப்பட போறதை நம்ப போறது இல்ல நல்லா பாத்துங்க ரட்சிப் பின்பு எதிர்காலம் அல்ல ரட்சி பின்பு முடிந்த காலம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மீட்டு கொண்டார் இனிமே மீட்டுக் கொள்ள போறதில்லை இனிமே நமக்காக அவர் மறிக்க போறதில்லை இனிமே நமக்காக அவர் ரத்தம் சிந்த போறதில்லை நமக்காக யாவையும் செய்து முடித்தார் அவர் முடித்து விட்டார் ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டார் ரட்சிப்பு ஏற்படுத்த போறதில்லை ரட்சிப்பு ஏற்படுத்தப்பட்டாச்சு ஆகவே நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த ரட்சிப்பை எல்லாரும் அனுபவிக்கிறது அதுதான் உண்மை அனுபவிக்கிறதுல ஒரு பிச்சைக்காரன் தான் த அப்பா கோட்டீஸ்வரன் தெரியாமயே அழிஞ்சு போயிருக்கா சத்து அதான் இன்னைக்கு இருக்கிற உண்மை இவ்வளவு நாள் அந்த கோயில் வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறான் தம் தான் அப்பா கோட்டீஸ்வரன் தெரியாமையே வேதத்தை வாசி பாருங்க அற்புதமான ஒரு விஷயத்தை படிக்கிறோம் இயேசு நிறைய அற்புதங்களை செய்துட்டே இருக்கிறார் அப்புறம் அப்போசத்துல நிருபத்தை வாசித்தீங்கன்னா அதுல முதல் அற்புதம் சீஷர்கள் செய்யற முதல் அற்புதம் என்ன தெரியுமா ஒரு பிச்சைக்காரனை சுகமாக்குறாங்க அவன் பொண்ணும் வெள்ளியும் அவங்களுக்கு தருவாங்க ஏதாவது காசு போடுவாங்க நான் அவன் கோயில் வாசல் வந்து உட்காந்துருக்குறான் பேதருவன் யோவானால் அவன் கரத்தை பிடிச்சி எழுப்பி சொல்கிறாங்க நீ பிச்சை எடுத்து வாழ வேண்டியவன் கிடையாதுப்பா அப்படின்றாங்க அவனுக்கு அப்போ அது புரியுது அவன் எழுந்து குதித்து அவன் ஓடுறான் அவன் தொல்லுறான் அவனுக்கே ஆச்சரியம் நான் இந்த மாதிரி பிச்சை எடுத்து வாழ வேண்டியவன் கிடையாது ஏன்னா தாயின் வயிற்றுலேருந்து அவன் நடந்ததே கிடையாது அவனுக்கு கால் கிடையாது கால் வழங்கல் அவனுக்கு கால் இல்லை நடக்கிறது போல் அவ அவனுக்கு கால் கிடையாது ஊனும் அவன் ஆனால் அவன் அவனுடைய அந்த அந்த நில தான் அவனை பிச்சைக்காரனை ஆக்கியிருக்குது ஏன்னா தானாக போய் எதையும் செய்ய முடியாது தனக்குன்னு தானாக எதையும் செஞ்சுக்க முடியாது வேதம் சொல்லுது அவனை கொண்டு வந்து சபையில் வைப்பாங்களான் கோயிலில் வைப்பாங்களான் எப்படியா இப்படியாவது பொழைச்சிக்கிட்டோன்னு ஆனால் முதல் அற்புதமே என்ன தெரியுமா உன் அப்பா உன்னை பிச்சை எடுக்க அவர் விரும்பலை அவன் அந்த டைம்ல பிச்சு எடுக்கிறத மாறல சிலுவையில் ஏற்கனவே நடந்துச்சு அவன் தரித்திரம் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டாச்சு இனிமே அவன் தரித்திரனா வாழ தேவையில்லை முடவனா வாழ தேவையில்லை அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு தான் யார் என்ற அறிவு அவனுக்கு கிடைச்சிது எழுந்து நடந்தான் இன்றைக்கு கூட நீங்கள் யார்ன்ற அறிவு உங்களுக்கு தேவை அதுதான் இந்த புது உடன்படிக்கையின் சாராம்சமே ஹூ யுஆர் நீங்கள் யாரு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் பாஸ்டருக்கு தெரிஞ்சு போதாது பிரசங்கருக்கு தெரிஞ்சு போதாது உங்களுக்கு தெரியணும் நீ பூகுவார் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்பதான் நீங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க அற்புதமா கிக்குவி அதுதான் இந்த புது உடன்படிக்கை எல்லாரையும் புது உடன்படிக்கை இன்னொன்னு சொல்லுவோம் நான் புது உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறேன் நம்மளாம் புது உடன்படிக்கையின் மக்கள் சர்ச்சைக்குள்ள இருக்கவங்க மாத்திரம் இல்ல வெளியில இருக்கவங்க கூட இனிமேல் அப்படிதான் பாக்கணும் அவங்கள ஒரு மாதிரி சத்துரு போல் பார்க்கக்கூடாது அவங்க தெரியல அவங்க ஏதோ தப்பு தப்பு தப்பாக போயின்னு இருக்காங்க புத்தி இனமாக நடந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சில வசனத்தை பொறிக்கி வச்சுக்கூடாது எல்லாம் பழைய பாட்டில் மட்டும் தான் இருக்கும் புதியர் பாட்டில் இருக்காது அது மாதிரி வசனம்லாம் ஏன்னா அதெல்லாம் பழைய உடன்படிக்கை மக்களுக்கு இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் யுத்தம் முப்பத்து ராஜா ஒரு தேசத்துக்கு எதிர்த்து வராங்க முப்பத்தி ராஜா யோசிச்சு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் கத்தி எப்போ பார்த்தாலும் ரத்தம் இதுதான் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை ஒன்று உள்ளுக்குள்ளவே காயம் இல்லைன்னா வெளியிலிருந்து யாருன்னா வந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதான் பழைய உடன்படிக்கையின் மக்களுடைய வாழ்க்கை யாரை பார்த்தாலும் சத்துரு ஒன்னு கல் எடுக்கிறது கத்தி எடுக்கிறது இதே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஆனா புது உடன்படிக்கையை பாருங்க வேதம் சொல்லுது உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செவ்வம் பண்ணுங்கள் பழைய பாட்டில் தேடி பாருங்க அந்த மாதிரி வசனம் இருக்காது இருக்கு ஆனா அது கண்ணில் படாது கிறிஸ்தவர்களுக்கு அது கண்ணில் படாது அப்படியே இருந்தா கூட கிறிஸ்தவர்கள் அதை தேடி அதை வாசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான வசனம் என்ன தெரியுமா கர்த்தர் தான் சொல்றாரு சங்கீதம் மூணுல சங்கீதம் மூணுல தான் சொந்த பிள்ளைக்கு சொல்றாரு தான் சொந்த பிள்ளைய சொல்றார் தாடையை உடைச்சி ஆடையை உடைச்சி பல்லாம் நொறுக்கி போடுன்றார் தான் சொந்த பிள்ளை பல்லு உடஞ்சி சாகணுன்றார் இந்த வாயெல்லாம் உடையணுன்றார் யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு இப்படியே கேட்டாங்க ஜபமாவே கேட்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் செய்யும் காலை உடையும் வாயை உடையும் பல்ல உடையும் இன்னைக்கு அந்த ஜபம்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா சிலுவையிலே ஒருத்தர் மறிக்கும்போது அவரை குத்தினபோது அவரை அவமானப்படுத்தின போது அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் செஞ்சு காட்டினார் மன்னிக்க முடியும் மறக்க முடியும் விட்டு கொடுக்க முடியும் புது உடன்படிக்கை வாழ்க்கை நமக்கு புது உடன்படிக்கை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில உறவினர்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளை கூட சத்துரு போல இருக்குதுன்னா அது பழைய உடன்படிக்கை இன்னும் நம்பிட்டு இருக்கிறோம் அர்த்தம் அத பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு அது புதிய உடன்படிக்கை மனுஷனுக்கு யாரு என்ன மாதிரி ஒரு நிலைமை இல்லாம இருந்தாலும் அவனை நேசிக்கக்கூடிய அன்பை தேவன் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறார் உங்க உள்ளத்துல வச்சிருக்கார் உங்க பிள்ளைய உங்க புருஷன உங்களுடைய வீட்டுக்கார உங்களுடைய உறவினர்களை நண்பர்களை எல்லா கட்டுப்பாட்டை மீறி எல்லா நிபந்தனைய மீறி அவர்ல நேசிக்க முடியும் அவர்ல மன்னிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அன்பு பரிசுத்தாவியினாலே நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு ஆகவே நம்மளால என்ன பண்ண முடியும் சத்துருக்களையும் சிநேகிக்க முடியும் வகைக்கிறவர்களுக்காக ஜெமம் பண்ண முடியும் அதான் புது உடன்படிக்கு பழைய